அப்துல்லாஹிபின் உமர் அப்துல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் பூண்டு செடியை குறிப்பிட்டு இந்த செடியில் பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் நம் பள்ளி அவர் நெருங்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நம் பள்ளிவாசல்களுக்கு இன்று உள்ளது